لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم من كان يريد العاجله تعجلناها له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهي مؤمن فأولئك كان سعيهم مشكورا كلا نمد هؤلاء وهؤلاء من أطاء ربك وما كان أطاء ربك محذورا صدق الله نظيم وقال النبي صلى الله عليه وسلم مَا الدُّنْيَا فِي الْآخْرَةِ إِلَّا مِثْلُ مَا يَجْعَلُ أَحْدُكُمْ أُشْبَعَهُ فِي الْيَمْ فَلْيَنْظُرْ بِمَا يَرْجِعُ رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم دنية قرية میلان الشخوردر خلية دریار خلية اللہ سبحانه وتعالى வாழ்த்துக்கு ஒரு வாழ்க்கையை தயார் செஞ்சு வச்சிருக்கிறார் அதுதான் பின்னால் அறிக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பூர்த்தியான அறிவுக்கும் படாத மாதிரி அல்ல ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறார் இந்த உலகத்து மேலான சோழ ஒரு வாழ்க்கையே அல்லா புரான் நிச்சயமாக இருக்கிறதே வாழ்க்கை வீடு இருக்கிறது வீடு வாழ்க்கை அந்த கூட யுத்தத்துடைய நேரத்தில் சொன்னாங்க ரொம்ப சிரமத்தோட ரொம்ப கஷ்டங்களோட செஞ்ச ஒரு யுத்தம் கசீல ஜெய்லி பண்ணிருக்கிறோம் சாப்பிடுறதுக்கு வயிற்ல கேப்பு கட்டி கட்டக்கூடிய யுத்தம் அவ்வளவு சிரமங்களோட செஞ்சா அந்த நேரத்தில் என்றால் வாழ்க்கையை தவிர வாழ்க்கையை வாழ்க்கை சொன்னார் நீந்தது இந்த உலகத்துடைய வாழ்க்கை அற்பமானது ஒருவர் தன்னுடைய கடலை போல இருக்கக்கூடிய தண்ணிய போல இந்த உலகத்துடைய வாழ்க்கை போலிவான சின்ன பூக்கு தண்ணியில் இருக்கும் மேலான சொல்லை கடலுடைய தண்ணிக்கு முன்னால் விரல் இருக்கக்கூடிய தண்ணி என்ன ஒன்றுமே இல்லை எத்தனை சொத்து இருக்கும் ஒரு நாலஞ்சு இருக்கும் சரியான வாழ்க்கைக்கு வா தெரியுமா இதை விட பெணிசாவிட பெருசாக இடங்கத்தை காண இல்லை காண இல்லை பெரிய விளங்குற சில படைப்புகள் கூட சின்னதாக நூற்று கணக்கு மடங்கு கோடி முப்பது லட்சம் இருக்கிற சூரியன் ஒன்பது கோடி முப்பது லட்சம் இருக்கிறார் அவர்கள் அறிவிக்கப்பட்டது அவரும் கருத்துறைக்கூடிய உண்மை தெரியாது தவிர நீ விளையாட்டு தலைவர் விளையாட்டுக்கு தானே தெரிந்திருக்க வீணான ஒரு விளையாட்டு என்னென்ன அமைப்பு எல்லாம் சொல்லி இருக்கு முன்னாலையோ பின்னால வரப்போ எல்லாம் வீண் விளையாட்டு ஏமாற்றம் போசி காலம் பாவி சரிக்கே கொடுத்த உலக போய் சொல்லுங்க நிலைமைக்கு வரப்படையான தெரியும் பெரிய ஏமாத்தான்சியமா குடும்ப தொழில்ல சிந்தனை சம்பவத்தை பார்த்து வழங்கி வைத்தது அவருக்கு இந்த நல்ல மக்களிடையா பொய் என்றார் சொல்றான் என்ன நடந்திருந்துச்சுல்ல மனைவி இயற்கையில அவரு கல்ப அல்ல வெளிச்சம் உலகத்தை சொல் அந்த டைம்ல களிமா சொல்லாத பிரயோஜனம் இல்லை வைத்தேன் வரும் வரைக்கும் வந்தால் அல்லா கதை சந்தர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப <laughs> சூரியன் மாறி உதிக்கும் எந்த இடத்துல நிலைமை இல்லை சொற்கிட்டு சொற்கிட்டு இந்த பாலைவனமோ ஏ உள்ளுக்கு பூமிக்குள்ள அதாவது அந்த நைல் நதியில நைல் நதிய அவங்க பிடிச்சு ஆரம்பிச்சியோ அவங்க பிடிச்சு ஆரம்பிச்சியோ அப்போ இமான்ட ஆரம்பிச்சான் ஆமன்னாது திலாபி முசா வஹாரூன் முஸாலிஸ் திலா வஹாரூன் எசை ரப்பகு இமான் கொண்டோ அப்போ இமான் grow ஆகல இல்ல சந்தானகெல்லாம் இமான் சௌர் எல்லாரும் சௌத்துக்கு பின்னால எல்லாரும் வளாகு உலகட சின்ன தள்ளே பத்தி துலியா எவ்ளோ கேவலமானது எல்லாம் கூட சொல்லிடுவார் அந்த மதிப்பில்லை எவ்வளவு பெருமையான வார்த்தைகள் அது எங்க சொல்லுவோம் வெளியாக எல்லாச்சு போடுறார் முடிஞ்சு விற்க வெளியாகும் கண்ணலை பார்த்த கவலை வேளாண் சொல்லு ஆக்கிரும் உதவி செய்ய சொன்னாறமேவுது. மவுத்ருக்கு பின்னால ஒரு நல்ல பொருளாதார தர தரவ மாட்டாங்க. கெட்ட கெட்ட வாப்பல இருந்தாலும் சரி. நீ சொத்து எடுக்கறாங்க இன்னைக்கு. ஆனா kıயாமத்துடைய நாளே ஆஹிரத்டைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொருளாதார şey மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனை தெளிவா சொல்றான். யா யசி தி வாலிதுன் அன் வலadihi வலா மவுலூதுன் குவாஜின் அன் வாலிஹி şeyஆ kıயாமத்துடைய நாளே மவனுக்குதவி என்பது மரு பாப்பா மனு கொண்ட நாள் நேரம் இல்ல பள்ளிக்கு வர நேரம் பாதிக்கிறது சிங்கத்தை சிங்கத்தை அடுத்த அப்படி பாவிக்கிறார் மனிதன் ஓடுவார் யாரில் அவங்க கூட பிறந்த சகோதரத்தை விட்டு போடுவார் அவளுடைய தாயை விட்டு போடுவான் பக்கம் மனை பக்கம்யெல்லாம் பயத்தில் அதுதான் என்ன பிரச்சனை வீட்டு பிரச்சனை பிரச்சனை மனைவி மக்களுடைய நான் முன்னால் எல்லா நிலைமையிலும் முடிவு செய்து என்னது அவளோட தான் அவங்க வந்தாங்க வேற யாரோ அவங்க சொந்த பிரச்சன நோக்கமா இல்ல அவங்க இறைவன் பாலை பத்த கஷ்டம் வீனது தான் மக்களுக்கு உம்மத்து தான் அவங்க தான் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் தான் அவ மனித இயகம் சொல்ல தோட்ட காணுறே சொல்ல யவர்த காணுறே அட காணுறே இத காணுறே இல்ல ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு பாடு படுத்துறதுக்கு ஸ்பெஷலா அல்லாஹ் அளிச்சான் அந்த ரசூலுல்லாஹ்யே kıyametல யா நஃபசியின்னு சொல்வாங்கலாம் இந்த மாதிரி முஸ்லிம்கே எல்லாரும் ஆதிசமீ நிலைமை ரொம்ப மனிதனின் தந்தை தலைவர் நிலைமையே மோசமாக لو صلى عشان انا سولي صلاه ذهبوا الى غريب ذهبوا الى غريب ايه رايك تقولوا عارفين بيعمل ايه بيقولنوا لو ابو الى نوح نوح عليه الصلاه والسلام هو انا ما باكل نوح عليه الصلاه والسلام نوح عليه الصلاه والسلام قال انت اول الرسل على الارض فكنت وانت رسول لله تعالى هذا ما قال رسول الله النبي வருடங்கள் <laughs> கா கூட்டத்தில் <muchas> சவர் செஞ்சிட்டேனேக்கே என்ன முடியாக போவே தெரியல போகவே வேற யார்கிட்டே சொல்றா நீ அலைஹிஸ்லாம் அன்பான ததியார் சொல்லுங்க 200 வருத்தங்க 50 வருத்தங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ಅಲ್ಲ எங்கள கொட்டனுகிட்ட மூணு பைனா தஸ்துக்கு போனும் இவங்க எல்லாரே திருத மாட்டாங்க அவnte பொறுத்து வேற தெண்ட போடா போனா நல்ல முடிவு நாலு பைனா மூஞ்சே பாப்போம் பார வாக்கி இல்ல கேட்டி கேட்டி வேண இல்ல தேசி தேசி அழுத்தி போயிட்டே நிருப்பே திருப்ப கூடாது அது அவளோ பொறுத்த இல்ல தாயி கிரிய சுயதல் கூட்டாங்க வாங்க அல்லவின அழைப்புடைய முடிவும் அவர்கள் ஓடுமுறைத்தவர் என்ன செஞ்சு கொள்வாங்க தெரியுமா தொள்ளாரி மனித பெருமன் புதிய கருத்து சரி வராது சரியா பெருந்து <laughs> விஷயங்கள் சந்தோம் இவர்களை பயிர்களாக இன்னும் ரகசியமாக தனிப்பட்ட முறையிலேயே சொன்னும்னித மனிதனுடைய பாவங்கள் அவன் பாவங்களை மேலும் உங்களுக்கு அல்லாட்டி தருவான் இன்னும் அல்ல வந்த கவலை பத்தி கவலை புயல பத்தி அடுத்தவட்டக்கார பத்தி அந்த சூடு பெரிய கவலைப்படுறோம் ان يا هذا الشيء هذا كذلك يا كان قلنا رب لا تذر على الارض للكافرين ديارا جنتا انتذرهم يضلوا عبادتا ولا يعلموا لافاجران جبارا الله يجي في جنك الا هو هو امال جاهل ما يجي الا جاهل يجي اذا كمل لا يجي الا الحش بود غير ولي இவர்களை போன்று நிராகரிக்கூடிய குற்றவாளிகளாக பால்களாக தான் இருப்பான் இவங்க போலதான் ஏதோ இவங்களை போல புள்ளி வச்சு அடியோடு இல்லாம அந்த நேரத்துல நம்ம சோர்லே பெரிய ஆளே. ஏனது கயாபத்துல நாளேல அந்த மக்கள் எல்லாம் போய் சொல்ல கூடிய நேரத்துல حضرت உளை सलाम சொல்வாங்க. ஏ இந்த हालाते பிரதாமான हाला. நானே இப்ப ஒரு பதுவா செஞ்சிக்கிறேன் பதுவா செஞ்சிக்கிறேன். அதை வச்சு அல்லாஹ் என்ன செய்ய போறானோ தெரியாது. யுகாஹு இலா கைரி. இதோ இப்பதான் வந்து சொல்வா. حضرت ابراہیم আলাইহিস সালাম, حضرت موسی আলাইহিস সালাম, حضرت ঈসা আলাইহিস সালাম இப்பியா கொண்ட எல்லா ருசுமார்கிட்டயே சொல்வாங்க. கிராமலை யாரை பத்தி யாரும் கவலைப்படுற நாள் அல்ல ஒவ்வொருத்தரும் அவங்களை பற்றி கவலைப்படக்கூடிய நாள் இங்கே அதுதான் பிரச்சனைக்குரிய இடம் அதனால அதுக்குள்ள வலியதா இங்கே பாப்போம் இந்த الدنيا உடைய வாழ்க்கை ரொம்ப அற்பமானது யாராவது சொல்லுங்க ரொம்ப சிறிய வாழ்க்கை கோலி வாழ்க்கை பொய் வாழ்க்கை அல்லாஹ் பெரிய பெரிய பட போல அல்லாஹ் படைச்சிருக்கான் இந்த உலக மதநலத்தை கோடால தப்பி ரொம்ப அற்பமா குரானை சொல்றது காரணம் என்னன்னா படைச்சிருக்கான் இந்த போல பல கோடி கணக்கு பெரிய படகு பல பெரிய பத்தி சொல்லிக்கிறான் பாவி இல்ல கலத்திரிக்கவேடா ஒரு மலக்குடைய ஒரு பனியை எளோ பேர்ச்சடா ஒரு மலக்குடைய அர்ஷ சமத்துக்குரிய பல மலக்குமார்கள் எல்லாம் ஒரு மலக்குடைய சேய்க்கிடல வேண்டா எல்லூரு ஒரே தூரம் ஏடா ابو தாவூத் ஹதீஸ் சொல்லி இருக்கார் சொன்னாரு அவளோ தூரமென்று சொன்னா அல்லாஹ் எல்லூரு ஒரே பதயில படுத்துறியானாய் ஏமாற்றம்ேவலமானது என்ன கொண்டு சின்னத்தன்மைக்கப்பட்டு நீங்களும் வாழக் கொள்ள வேண்டும் ஏற்பாடு செஞ்சு அவர் தான் நடந்து <laughs> மாத்த விரும்பா துனியா தான் ாலும்ோக்கம்ியா நாங்களுக்கு எ கட்டாயம் இல்லை துணியா விரும்புகிறதால திருமுள்ள உலகெல்லாம் தெரியா குடுப்பிறது கட்டாயமா இல்ல. நான் யாருக்கு நாற்றுவோ அவங்களுக்கு அவளோ குடுப்பேன். எவ்ளோ நாற்றுமா அவளோ குடுப்பேன். அவன் நாற்றாலோ குடுப்பறதுன்னு இல்ல. நாற்றுகள் எல்லாம் குடுப்பறதுன்னு இல்ல. நாற்ற அளவு குடுப்பறதுன்னு இல்ல. யாருக்கு எவ்ளோ நாங்க நாற்றுவோ அவங்களுக்கு அவளோ அளவு குடுப்பேன். குடுப்போம். அதுக்கு பின்னால சுன்ஜா அல்லாஹ் லஹு ஜஹன்னமா அதுக்கு பின்னால நான் அவளோ முடிவே என்ன தெரியுமா ஆக்குறேன். அவளோ முடிவே நரகமா ஆக்குறேன். கருக்காம உடல் வந்தா எங்களுக்கு போடுறது ரெண்டு நாளைக்கு வருத்தங்கள் எத்தனை நூறு செலவழித்தும் தயார் எத்தனை ஆயிரம் செலவழித்தும் தயார் ஒருத்திற்களுக்கு இப்படி எந்தான் வாழ்க்கை போeven championship necessary. donde nosotros are chaudos am Rayquardt. Y algún saludo, dalógถ山, somewhere son del agua sur el이에요 DKK', porque ellos ở toda la zona, lo hacen lo que succesывáis, ya sabes, nuestro señor Gary скажía al вид Bright сейчас. Die� Fairie dangos d 몰라 gránchenos, esefur rouge 버�僧ко. iefarout un muñe de hecho исторisch lo Garante y haya district de错 sustentadoいい வாழ்க்கையிலே கஷ்டங்கள் தான் சாப்பாடு கோரடா இன்னொதிரே ஆபாக்கட விஷயங்களை நான் பாத்தேன். ஒருவே اللهவுக்கு வீर्द வாழ்க்கை கொடுத்த உசுருக்குடா ஆட்கலாம். நான் உசுருட்ட அது நினைச்சு பாத்தேன். மூணு நாள் புடிச்ச ஒரே பரம்ாயிச்சு. வர்றச் ஜில்லாக்கு புடிறவே கஷ்டமாயிச்சு. வாழ்க்கைய ஒரு நாலு மாசம் போறதே பெரிய மலை அடிக்கிற மாதிரி இருக்கு. கம்பான கேதியமா சொல்லு உயிர் குடுக்குறது நோகவா இருந்துச்சோருக்கு. வாயில அல்லாஹ் உள்ளத்து இருந்து. அது பாதி நபிவ காதர் தீலாம் சொல்றங்களே. ஃபைன மாயா கௌம யஹ்புனல் மௌத கமா யஹ்புல் ஆஜிபல் கம்ரா. நன்மையான சோதனை நடக்கலாம் அல்லாருக்கு வெறுப்பான செயல் செக் பண்ண நடந்து <laughs> கஷ்டங்கள் ஒரு சோழ பெரியார்கள் மனிதன் இன்பம் கொடுக்கிறது அல்லது அல்லாஹ்வுக்கு பொருத்தமா யார் நடக்குறங்களோ அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு இன்பங்களை பாக்கியங்களை கொடுத்துறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கிறான் யார் அல்லாஹ்வுக்கு பொருத்தமா வாழ்ந்து குடுக்குறாங்களோ ஜீன் தேல்ல மார்க்கம் தேல்ல இபாதத் தேல்ல இஷ்டப்படுவளோ நினைச்சத செய்றோம் அது யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹி மாத்தவா வாழ்றங்களோ அவங்களுக்கு நோக கொடுத்து தண்டிக்க ஆரம்பிக்கிறான் அல்லாஹ் நௌப்லே சக்கராத்தே கொடுக்குறான் கோலிய சக்கராத்தே அமஞ்சிர்கள் கேத்த மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமா நடக்குறவங்க சக்கராத்தே அல்லாஹ் சந்தோஷமா விட்டு கொடுக்கறான் சக்கராத்தே சொர்க்கத்தை காட்டி காட்டி ஏறுறவங்க understand clearly what happened— to live so exten confinement, cream pen last god has under அ downright since rising theres no kingdom no kingdom as it goes to earth as it가 gold world unless krasham sahib in this vision it has come toólby These days the Why has the truth? let's marketers start to understand the story of this- Mary's house of Iron Banner chakлад chakta? அவ்வ கஷ்டம பத்திருக்கிறார் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை அல்லாவின் மீது சத்தியம் செஞ்சு அனுபவிச்சவன் கஷ்டங்கள் அவன் தான் அல்ல அவரு அவர் சொல்வார் அல்லா மீது அனுபவி <laughs> ஏற்று <laughs> அது கொஞ்ச நாளை மூணு நாள் போடுறது கொஞ்ச நாளைக்கு நாற்பது நாள் போடுறது கொஞ்ச நாளை பேர் அப்புறம் பழைய தொடர்ச்ச மாதிரி பழைய ஆளாக வரணும் அல்லாவ சந்தோஷப்படுத்த அப்படி செய்யல கை தெரியுமா கை தெரியாது வழிபடக்கும் நேரம் தெரிஞ்சு அந்த கை முட்டும் அவங்க நீ சொல்லித்தரவ நிலவையில சொல்லி அழுது ஆனா இவருடைய சின்ன பிரச்சனை அல்ல ரூ கலட்டப்படக்கூடிய நேரம் சொல்லக்குமார் ஆனா அல்லா மலக்குமாரை கொண்டு ஆறுதலை உண்டாக்குவார் மலக்குமார் சொல்லுவாங்க பயப்படாதீங்க நீங்க கவலை அடையாதீங்க பெரிய ஆறுதல் மேலா சொல்லு கூட்ட குடும்பத்தோடு இருந்தவர் தண்ணி எரிக்க போறாரு வெளிச்சத்தில் வாழ்ந்தவர் இருத்தில் போறாரு இதுல பயம் உண்டாகும் நீங்களை மக்கள் குடும்பம் எல்லாத்தையும் சொல்றாங்க நன்மாராயம் பெற்று எப்படியா உக்களிக்க வயிற்று வச்சு அவன் பார்ப்பான் எنده ரப்பையன கொண்டு மேல அமிரிக்க கொला தாயே வச்சு சாப்பாடு தந்தானே உணவ தந்தானே அவතරவா உலகல வரக்குல அல தெரியல அல மட்டும் தான் தெரியுது ரெண்டும் தெரியா கண்ணால பாக்கோம் தெரிய புள்ளை கி பொருளோட எங்கயோ சத்தෙන් ஒரு சத்த ஒரு சை கால வரது புள்ளை எங்கயோ பாக்குது புள்ளை ஒரு ஆளா மேடவள ஆளா தாடி இருந்துச்சு கொய்ய கைல கால்ல பெளன் வரக்குல வீதி மென போனா சின்ன காரை இدارே கடய பாக்குறே சார் கேக்குறார் கேள்வி யாருக்கு தான் அல்லாஹ் கிட்ட கேக்குறார் என்ன கவலைக்குரிய விஷயம் புளிய கிணால ரெட்ட துளி போலான சவரே ஒரு ரெட்ட துளி அதிலிருந்து இவ்வளவு உருவத்தை உண்டாத்தினானே யார் உண்டாச்சது அது இருட்டு அறையுள்ள இருட்டே வேறே செஞ்சா வேண்டியேறானால் 10 15 வருஷம் ரோட் லேக்கிறோம் திடீர்னு கரண்ட் போச்சுன்னா சேரப்ப கடாரி கடாரி தான் மாスル போடுவோம் 10 வருஷம் ஆகிராது மேற்பட்ட செய்தாலும் பாதால கடாய் போட்டு மேற்பட்டி நேசே பிடிச்சாலும் லாட்டால அடி பிடிச்சாலும் மேற்பட்டி இருப்போம் நேரம் இல்லை என்றாயே சிந்தித்து நிலைமைய உடையினர் உருவாக்கினர் நேரத்தில் கிடைச்ச நான் கல்யாண முடிச்சு முதலாவது மாசமே உண்டாக்கூடாது உண்டியாக மாத்துறத்தை அது கட்டியாக மாற்றார் மேல <muchin> போது <muchin> ஒரு லட்சம் பேருந்து பத்துக்கு மேலாண் சொல்லு ஒருவருடைய போட்டு கோடி இல்ல போது யார் செய்யறது அல்லா செய்யறான் இந்த டிசைன் குடுக்கிறது யார் அல்லா செய்ய படைக்கிற விஷயத்துல அல்லா ரொம்ப சேர்ந்தவன் உயர்ந்தவன் சொல்றான் அதே தொடர்ந்து சொல்றான் நீ அதுக்கு ரொம்ப அவசரமா சொல்றான் சொல்ின்னது பத்தாயிரம் உண்டாக்கி அந்த மாதங்கள் பூர்த்தியாக பதினாயிரம் இருபதாயிரம் விஞ்ஞான ஒரு செய்த இல்லை பவால் தீர்ந்தா செய்தால போட்டு அத்த செய்தால ரத்த வெளியாக மரக்கல் ரத்தம் ரத்தமாக மாறி உடல்ல போவோம் அது யார கல் எரிக்கு அல்லா கல் எரிக்குது அது தக்க உடல் என்று வெளியாது மரமாக வெளியாது angelsே புட்டாலும் ابதுseatது மம்மேட்டேஜ் organizationalさん tekn supplier் comprehendில்லπως வருகிறும் noirே அிர்ன என்றுип் போகில்ல misf purchas ению புடை நிடமேடால் மேல 메이크업்டி மய killers Jahres económ chuckles aklவுது க gradukra�를 பங்க கisin했는데 라고 மு Qatarப்ணடுன Emirசு 독ல வருகிறு graspமிட்டா drones உ உவனே Hass championships đị patt aideத்து ப laund chorus அல்ல அப்படி இல்லாம அல்லா எவ்வளவு தேவை அவளவு எடுத்து தேவையில்லாத கூட போகாது நன்றி செலுத்த பாடுபட தீனு சொல்லும் என்னென்ன சொல்ல இருப்போம் சொல்லிக் கொள்ள பிரச்சனையே இல்லை எந்த அந்த ரத்த சந்தோஷப்படுத்தா ஒவ்வொரு நாளும் செய்யப்படியாக பெரிய ஒரு நியமத்தி சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறோம் உடலுக்கு அல்லாத சேர்க்கிறார் அவங்க அவன கையில முழு வாழ்க்கையும் இருக்குது என்னோட துல்லியா அவன கையில நான் என்ன சொல்ல வர சொன்னா அந்த நேரத்துல கயாமத்துறைய நாளையில அதாவது சக்கராசுரிய மலக்குமார் சொல்லுவாங்க எந்த சொர்க்கத்தை அல்லா வாக்களிச்சானோ அந்த சொர்க்கம் உங்களுக்கு போகுது போனதுனால மார்க்கமா கேட்கின போறதுனால அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட போறதுனால என்னோட ஒரே நஷ்டம் போற இல்ல உங்களுக்கு வாக்க இருந்து அல்லாஹ் ரெடியா பேசி இருக்கான் தயாராய்கீங்க நீங்க இந்த நம்மாாயை சொல்வாங்க வாசுரூபில் ஜன்னத்தில் லதீ குன்ตุன்து அது லஹு ஆலியா وقلنا في hayatiddunya wa fil akhirah மேலமத மலக்குமார் சொல்வாங்க நானே દુنياலயே போகற இல்ல ஆخرத்தவே அல்லாஹ்வுக்கு நம்ம நம்ம வாப்பாங்க கூட போறவங்க எல்லாம் દુنياல மத்த துணியா முடிகிறதோட எங்களை பிரிஞ்சுடுவாங்க தூங்கி கொள்வதில் முயற்சி செஞ்சு என்ன என்ன செய்ய விடுவோம் அடக்கி சிறப்பான உதவி செய்ய அவங்க ஆக உதவியாகிப்போம் இல்ல வழக்குமாரத்தில் உதவி செய்வார் கபுரை விசாரமாக்கி கொடுப்பார் பூஞ்சோலையாக்கி கொடுப்பார் சொர்க்கத்துடைய தன்னுகளை திறந்து கொடுக்கப்படவில்லை அதிசாரம் இருக்கும் அனுபவிச்சிருக்கிறார் அவசரமா அவசரமா கொண்டு போவது இந்த கத்தனை மையத்து சாலை அந்த மையத்து செலுதி ரவி அழிவே துணிய முயற்சி அல்ல யாருடைய வயிற்று அடிக்கூடிய முயற்சி அல்லது ஆக்கரப்படிய முயற்சி வாழ்க்கை சந்தோஷமாக்கூடிய முயற்சி தான் இந்த முயற்சி ஆரம்பா கருணைப்பிடித்தாண்டு தந்திருக்கிறார் பெரிய அடிக்கடி சொல்ற விஷயம் என்னடா சந்தர்ப்பத்தை அல்ல புற சொல்ற கிராமத்துடைய நாளையில மாத்தமா வாழ்ந்தவங்க நரகத்துடைய ஓரத்துல விளிம்புகளை நிற்பாங்க அவங்க சொல்லுவாங்க நான் கூட்டிருப்பதாலிருந்த நூற்றி ஐந்து ரூபாய் அனுப்புனா இவங்க நடந்து கொடுவாங்க ஒரு திட்டங்கள் ஆரம்பிக்கும் என்ன செய்யல பிள்ளையில ஆளா சரியா வரும் நாங்களே அப்படித்தான் முஞ்சிங்க சரியா வரும் ஆளாத்தோட ஊட்டாக்கி சரியா வரும் என்ன செய்யும் சரியா வரும் அதெல்லாம் சரியா வரும் அதெல்லாம் அப்படி நடக்கும் நடக்கிற மாதிரி நடக்கும் ஆனா தெரியாத விஷயம் அப்படி நடக்காது அது நாங்க முயற்சி வரும் அதுக்கு நாங்க நல்லா திட்டப்படுவோம் பிளான் பண்ணுவோம் அதுக்கு மட்டும் நல்லா முயற்சிகள் இதுக்கு மட்டும் நடக்கிற மாதிரி பொருத்தமா வேடாது சொல்லு முயற்சி செய்ய வேண்டியது தீவ் முயற்சி செய்யாமல் துணியா முயற்சி ஒளி வருமா சாப்பாடும் மூலமாவது ஏற்றிடுவாங்க அப்படியான உடல் அந்த தண்ணி கிடைக்கும் அது வரைக்கும் ரோக தெரியாது கராதல் இதியாப்Dave மகிறுவாக Onion அ tsun 옛்கன tokenயாமாமான் ச необходியில் ந VISTA Nabhan அன்தற்கு என்ன Becca நிடம் கேட région복hail довugu அ fossilsம் தியாங்கள் orange அ Tür wetenதுdensettreLesksam exhibited taką வருக்கிக் synthesチャンネル drugiej casual கட்டுகில்agu நான்டாளம rempl surve muscular ciamocjonல்டால Kenстро éch subjectivevolinarưவிட deficit தியா தேவிட்டலர்их மற வார்ணச் adaptation ானோட்ட மருந்தில் த intentarக் கத்தaln gover aminoachusetts சாப்பாடு காட்சி மருந்து நிலைமையை கண்டு அழுகு அதற்குமாரதி எல்லாத்தீர கல்ல மாவாச்சு கொண்டிருக்கிறான் உடல்லிருக்கக்கூடிய உறுப்பு அவ்வாறு தொழிலாளர் செய்யப்பட்ட உறுப்பு இந்த கசப்புகளை தாங்க தெரியுமா நீக்கா நாளைக்கு அல்லா வச்சரிக்க நீ நேமத்திலிருந்து பதிலாக இந்த கஷ்டங்களை கசப்புகளை தாங்கி போக முன்னால வா வாழ்க்கையை பொறுப்பு நான் கல்யாணம் முடிச்சுட்டான் பொறுப்பு ஆகிட்டு தின் தீன கொடுக்கிறத பெரிய பொறுப்பு அல்ல புற சொல்ல உங்களோட குடும்பத்தை அவன் நல்ல குணத்தை கொண்டு நல்ல குணத்தை கொண்டு பால் எல்லாம் இரவெல்லாம் நின்று வணங்குறவன் நல்ல குணத்தை நல்ல பணம் ஆக முக்கியம் குணம் சரியில் தான் நல்ல பணம் திருமதி நல்ல குணம் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ கிழ இருக்குது நல்ல குணம் ஒரு நூறு கிராமங்க அந்த நல்ல குணத்தை தான் பெறுவது என்ன வரது கஷ்டமா இல்ல ரொம்ப கஷ்டம் அத போல நன்மை அடைஞ்சிட்டுகிட்டா நல்லபண்ணிட்டேன்னா எல்லாம் பரிசு நிலையா சொல்ல நல்ல குணமா நடக்குறது கஷ்டம்டா லேசா இல்ல சும்மா லேசான்னு தெரிக்குதுன்னு சொல்லுங்க தெரியகுullyனா அதுல விஷயம் இருக்கும் அலியா சொன்னான மன்னிக்குறது அலியா சொன்னான மன்னிக்கும் வெறுத்து நடக்கிறவளோட சேர்ந்து நடக்கோங்க திருங்கி நடக்கிறவளோட சேர்ந்து நடக்கோங்க தராதவணுக்கு கொடுக்கோங்க வாதிமன் ஹரமத் அத அவனு கொடு கொடு நான் அவனு வாஸ்தின் மன அசை லை யாரு கெடுது சேராங்களோ அவங்களுக்கு நல்லது செய்றோம் நாளும் சேவல் குறிப்பாதீஸ் சொல்லபட்டி சில்மன் கதாக் திருஞ்சு நடக்குறவங்களோட செயஞ்சு நடங்க அனியா வாஃ அம் தலமத் அனியா செஞ்சவங்கள மன்னிங்க فاطمهன் ஹரமத் தர அவனு கொடுங்க வாஸ்தின் மன அசை லை கெடுது சேற உங்களுக்கு நல்லது செய்றோம் லேசானவே இல்லை எல்லாம் திருஞ்சு நடக்குறவங்களோட செயஞ்சு நடறது லேசா அவ எங்கே போட்ட பார்க்காம போறானானே போட்ட பாக்காம সালাম சொல்லுற லேசா கஷ்டம் எட்டுக்கு வரா அவருக்கு போறேன் கஷ்டமான விஷயம் எங்களோட கெடுக்கு செய்றாரு சும்மா விடுறதா சும்மா விடுறதும் பெரிய புதம் தானது அதுலயே நாங்க பெருசனே கெடுதி செய்யறவனுக்கு நலவு செய்யறது கஷ்டம் தராதவ குடுக்கிற தாரவங்களுக்கு எல்லாம் அவரை தாராரு நாங்க கொடுக்குறோம் அது எல்லாம் நடந்து பண்ணிக்கிறேன் தராத உணவு அரஹ்மனிமான் சொன்ன பெரிய ஆளே இது اخلاق اخلاقனா தெரிய நல்ல என்னடா அதுல சரமங்கள் இருக்கு ஒரு மூவரை பார்த்து ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிச்சாலும் صدகா செய்ய நல்ல கருத்து இதுக்கு சாகி விட்டு இருக்கிற சர விஷயலாம் அந்த ஆளு அரஹ்மனிமான் சொல்ல நல்ல பணங்கள் ஆகுது கொடுக்கல் வாங்கல் சீரா இருக்கு மக்களோடு கொடுக்குறது வாங்குறது சொல்லிய யாவர விஷயத்துல குறையையா நடக்குது இந்த கேவளோ தமேஷ் வீரேசி காவத்து உறவுக்கு இதுதான் காரணமாயிது பெரிய எல்லாம் பின்பற்ற சரிவரமா அப்படி நடக்க கூடாது அன்பானக்கும்ி இஸ்லாம் தெரிஞ்சவருக்கு மட்டும் தெரியாது நல்லபான வரையமான சோர்ல பிரிய ஆக்கலப்புடையளை அதே பொறுக்கல் வாங்களுடையளை அதேபோலங்களா இகலாத்து விஷயங்கள் அல்லாஹ் பொறுக்கத நாடி அவசியை மக்களுடைய சந்தோஷம் இந்த சீதேந்துவாங்க அவளோ பொறுத்தவா நடந்த அல்லாஹ் மனுஷனுவாங்க அவளே மக்களுக்கு பொறுத்த மீறவே ஏதாவது ஒரு வேளை விலால் நடக்குதுன்னா ஆனா கேட்டவங்கள மக்களே அலட்சியம் ஆங்கள பொறுத்தவா நடக்க போறவங்க அவங்கள பொறுத்த மீறவே நடவான்னு சொல்வாங்க ஆனா அல்லாஹ் ஒருவன் இருக்கானே அவன் எப்பேயும் அவனை நடக்கவளவன் அவனுக்கு வேற யாரும் நாம செஞ்சுகிட்டு போறேன்னா மக்கள் கொண்டாலும் சரி மக்கள் இடண்டாலும் சரி பாராத்தினாலும் சரி தாலாத்தினாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி அல்லாஹ்வுக்கு எதிரா மட்டும் நாம இருந்து இருந்து அவங்கள செஞ்சுகிட்டு போறேடா அப்படி செய்யுற பொல்லாமளே இருக்குது. இந்த அம்பார جنيهமா சொல்லு இந்த எல்லா விஷயங்களை வாழ்க்கையில வாத்துக்கு தான் இந்த தார பெரிய உளைப்பு தரப்பட்டிருக்கும் முபாரகான விஷயம். இந்த உளைப்பு பண்ணெல்லாம் நடக்காது நடக்கறத உளைப்பு செய்ய இல்ல. மொத்த ஜமாத்துல দাওவத்து உளைப்பு செய்யப்பட வேண்டியது இருக்குறாரு. பெண்களுக்கு அத்தைவுக்கும் நீங்க பேச வா <Sessly> சொல்ல நடக்கப் போறோம். அதை ஏத்தி வர்ட்றான். அதை சமர கொடுத்து வாரிங்க. எடுக்கப் போற எல்ல கொடுக்கப் போறோம். எடுக்கப் போற எல்ல கொடுக்கப் போறோம். கொடுக்க பိုက်துக்கு இப்படியா பரவாயில்லை. அதுக்கும் அதுக்கும் நன்றி அல்லாஹ் தாராளம். ஜவாத்த்தி குடு போறதுயா அல்லாஹ். இந்த வணக்கத்துக்கு மேலான വലിയ பாத்தியா அல்லாஹ். அல்பெரிச்சமாக்கி குடுது ஜவாத்த்தி குடுது போறோம். அங்கார ஹனியான சௌர்ரு பிரியாமி ஹதீஸ்வன்றி கயாமத்துல அல்லாஹ்ேபான். ஐனல் முதஹாபு நஃபியா. எல்லத்தை அன்னை ஒவ்வொருத்தரெண்டு அன்பேட்டவங்களுக்கு ஒன்று என்னுடைய அரசுடையை நான் அவருக்கு கொடுத்தேன் அரசு சந்தான் போதாதான் பலல அல்லாஹ்ட பாதையில போனான். ஊக்கையை இந்த சுலத்தை பார்த்து சேர்த்து கொள்ளையாதே. ஊக்கையை பகர அட்டையாக்கு சேர்த்து கொள்ளையாதே. சின்னதான விஷயங்களை படித்து கொள்ளையாதே, விரங்கி கொள்ளையாதே. ஈமானின் போச்சை செஞ்சு கொள்ளையாதே. அதனால அம்பான கெதீமானை சேர்த்து பிரியாரே தைரியமா சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் மூமேரான குறையை பர்வான். என்ன சொல்ல வேண்டிய விளங்கிருக்கீங்க. என்ன சொல்லப்பட்ட விஷயங்களை அதேமான விஷயங்கள விளங்கிருக்கீங்க. அல்லாஹ் நேரையின சொன்ன விஷயங்களை தவுப்பு செய்யணும். சொல்லுங்க பாப்ப ஒரு நாலு நாளே வாடங்கருக்கு யார் யார் தயாராயிடுங்க சொல்லுங்க அல்லாஹ் மேலான குரியல தரவா உலகத் துனியா அகிரத் அல்லாஹ் சீராத்தி உப்பா மக்கள் மேலான சொல்ல பேர்க்கே உற்சான் பேச்சின் பயானுதே நோக்கம் காலையில மூச்சின் பயானுதே நோக்கம் மக்கா வெள்ளியavon வேற என்ன நோக்கம் இல்ல உலகெல்லாம் தெரியானில்ல அதுக்கு அல்லாஹ் தெரியும் அல்லாஹ் தெரிஞ்சே கொண்டு அல்லாஹ் மஷை ஃபவூஷேவோனே வெள்ளிய வெள்ளியavon சொல்லுங்க